சச்சிதானய விஷோத்தியேத்தாபயா வய நும்தமருத்தேத கிச்சித்பரந்தம் வாசேஷ் இஷோத்தே எப்பவும் ஆத்மாவிலேயே மனசை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக அவதூத குரு எது மகாராஜாவுக்கு சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார் அவர் எங்கேயோ பார்த்துருக்கார் ஒருவன் அம்ப வில்லில் வைத்து குறி பார்த்துட்டுருக்கிற சமயத்தில் பெரிய அரச படையே வந்து இறங்கினது அவனுக்கு தெரியலை அப்போ அவனுடைய ஒரு ஏகாகிரதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அவங்கள்டிருந்து கற்றுண்டேன் அப்படி இருக்கணும் ஏகாகிரதை ஒரு அரசனையே வந்து இறங்குற போது அதை கூட தெரியாமல் ஒருத்தான் குறியிலேயே லட்சியத்திலேயே கண்ணை வச்சு அம்ப எய்வதற்கு தயாராக இருந்தால் அதை பார்த்து எனக்கு மனசில் தோன்றியதுன்னு சொல்கிறார் ததைவ எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா இந்த ரஜஸ்தமஸெல்லாம் போய் மனசு பரமாத்மாவில் ஒடுங்கிறத பற்றி ததா ததெவம் ஆத்மன் அவருத்த சித்தகா ததைவ அப்போ ததைவங்கிறது ததெவங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படியே ஆத்மனி அவருத்த சித்தஹா மனசு நன்றாக ருத்தம்னா கட்டுப்பட்டு விட்டது ஒடுங்கி விட்டது அவருத்தம் நிருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா சித்தகா அப்படியே அது ரெண்டாவது வரியில் இருக்குது இந்த யதான் இருக்குது அதை இதையும் கனெக்ட் பண்ணால் புரியும் ந கிஞ்சித் பகிரந்தரம் வா பகி அந்தரம் வா கிஞ்சித்து நவேத உள்ளுக்குள்ளேயும் எதையும் பார்க்குறதில்ல தன்னோட மனசுலையும் ஒருவிதமான உணர்ச்சிகளும் இல்லை வெளியில் இருக்கிற விஷயங்களும் ஒன்றும் இந்திரியங்கள் வழியாக உள்ளே போகலை அவனும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவனுடைய மனசு ஒருமுகப்பட்டுருக்கு இப்போ கூட பார்க்குறோம் இல்லையா அந்த கிரிக்கெட்லாம் விளையாடுறபோது அதையே பார்க்குறான் அந்த பந்தையே பார்க்குறான் அந்த விக்கெட்டே பார்க்குறானே அது அதில் என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறது வேறு விஷயம் ஆனால் மனசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஆத்மனி அவருத்த சித்தா பகி வா கிஞ்சித்து நவேத அதுக்கு உதாரணம் சொல்கிறார் யதா இஷுக்காரா நृபதிம் व्रजंतं व्रजंतं নৃபதிம் নদதர்ஷ 파ர்ஷ்வே 파ர்ஷ்வே व्रजंतं নৃபதிம் নদதர்ஷ பக்கத்திலே போய் நிக்கிறாரு ராஜா ராஜா படையே போய் நிக்கிருக்கு ராஜானா வெறுத்த ராஜா மாத்திரம் தான் போவாரேன்னா எப்பவும் அவரோட પરિવારத்தோட தான் போயிட்டு இருப்பார் அப்படி போய் நிக்கிற போது ஈஷௌ கதாத்மா ஈஷுகாரஹ ஈஷௌ கதாத்மா இசுக்காரகான்னா என்ன அர்த்தம் அந்த வேடன் அம்பை பயன்படுத்துகிறவன் அந்த வேடன் இசௌ அந்த அம்பு எய்கின்றவன் இசுக்காரகான்னா அம்பு எய்கின்றவன் இஷவ் அந்த அம்புலேயே மனசை வச்சுண்டு குறிக்கோள் இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கணும் இசௌ கதாத்மா இந்த இடத்துல நம்ம அந்த அம்புக்கு குறியாக இருக்கக்கூடிய லக்ஷியத்தில் இஷவு லக்ஷியே ஆகையினால இஷவ் இஸ் டு லக்ஷ்யே அம்பு கையில் இருக்குது குறியிலே மனசு இருக்குது அப்படி இருக்கு ந ததர்ஷ பார்ஷ்வே விரஜந்தம் பக்கத்திலே பார்ஷ்வே விரஜந்தம் நிருபதி பக்கத்திலே போயின்னு இருக்கிற ராஜாவை அறியவே இல்லை பரி பார்க்கவே இல்லை இப்போ எப்படி படிக்கணும்னு கேட்டால் எதா இஷோ கதாத்மா இஷுக்காரா பாரே விரந்தம் நுபதிம் ந தர்ச தைவ ஆத்மின் அவருத்த சித்தா பகி அந்தரம் வா அவன் அறியவில்லை அறியக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கின்றேன் அந்த அம்பு எயிறவனை பார்த்தேன் அவன் பக்கத்திலே ஒரு ராஜா போயின்ட்டு இருந்தான் அவனுக்கு தெரியவே இல்லை அது மாதிரி நானும் புரிஞ்சுட்டேன் இவனோட திருஷ்டாந்தமாக எடுத்துண்டு நாமளும் எப்போவுமே தியானத்தில் இருக்கணும் மனசுக்குள்ளே என்ன போயின்ட்டுருக்குங்கிறதும் தெரியக்கூடாது வெளியில் இருக்கிறதும் தெரியக்கூடாது லட்சியத்திலேயே மனசு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இதோட இந்த வில்லு விஷயம் பூர்த்தியாகிறது அடுத்தது வீடு இல்லாமல் இருக்கணுங்கிற விஷயத்தை சொல்ல போகிற பார்ப்போம் ததைவாத்மநருத்த சித்த கிச்சித் பகிரந்தரம் வாசேஷு காரோ நிருபதி விரந்தம் இஷௌகதாத்மான பாரே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்